என்ன சதி மாமா இந்த கதைக்கு என்ன தலைப்பு மாமா இந்த கதைக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு தலைப்பிட அது எப்படி மாமா பணம் வேண்டாம் யாரு மாமா சொல்லுவா இல்ல அழைச்சுக்கிறோம் அதே அதே அதை பத்தி கொஞ்சம் மாத்தி யோசிச்சாரு ஒரு மகாராஜா அப்படியா என்ன மாமா யோசிச்சாரு அதாவது தேவேந்திர மகாராஜா அப்படின்னு ஒரு அவர் என்ன பண்ணாரு நாட்டு மக்களுக்கு நிறைய இலவசங்களா கொடுத்தார் எல்லாம் இலவசம் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க எல்லாத்தையும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நல்லா நிம்மதியாக டிவி பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக தூங்கிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் என்ன பண்ணார் சரி நகர்வளம் வரலான்னு சொல்லிட்டு அப்படி மக்களை என்ன பண்ணுறான்னு பார்க்கறக்காக மாறுபு இடத்துல போய் அந்த நகரை அப்படி சுற்றி பார்த்து வந்துக்கிட்டு இருந்தாரு அப்போ போய் பார்த்தா எல்லா பயில்களும் ஒரே சோம்பேறித்தரமாக உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு பயிலும் ஒரு வேலை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க எவனையாச்சும் ஒருத்தனை உக்கிட்டு ஒரு வேலையை பண்ணுறான்னு சொன்னால் பார்க்க மாட்டேங்கிறான் ஏன்னா அவனுக்கு எல்லாமே இருக்குது எல்லாமே இலவசமாக கிடைக்கிது அப்புறம் அவன் அதுக்கு வேலை பார்க்க போகிறேன் அதனால அவன் வேலை பார்க்க மாட்டேன் இந்த மாதிரி எவனை பார்த்தாலும் வேலை பார்க்காம எல்லோரும் சோம்பேறித்தனமா இருந்தாங்க இவருக்கு இதை ரொம்ப கோபம் ஆயிடுச்சு ஆகா இவங்க மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணுங்கிற காத்தே நம்ம கொடுத்தோம் ஆனால் எல்லாம் இப்போ சோம்பேரியாலாம் இவங்க எப்படா மாற்றுறதுன்னு ரொம்ப யோசனையாகவே வந்துக்கிட்டு இருந்தார் வந்து இங்கே அவருடைய ராஜாங்கத்தில் வந்து உட்காந்து யோசிச்சு பார்த்தார் என்ன பண்ணலான்ட்டு திடீர்னு என்ன பண்ணார் அடுத்த நாள் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு என்னமாமா என்ன அறிவிப்பு கொடுத்தார் அதாவது நாட்டுல இருக்கிற காசு பணம் எதுவுமே செல்லாது இனிமே நாட்டுல வந்து காசு பணமே கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு போட்டார் ஐயோ எப்படி மாமா காசு பணம் இல்லாம எப்படி வாங்கறது சாப்பிடுறது எல்லாத்துக்கும் படம் தானே வேணும் அதத்தையும் அவர் யோசிச்சு பார்த்திருக்கிறார் என்ன மாதிரியான அவருக்கு தோணி இருக்கு திடீர்னு சொல்லிட்டார் இன்றையில இருந்து நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய காசு பணத்துக்கு மதிப்பே கிடையாது அதை வச்சு நீங்க எதுவும் வாங்க முடியாது அதத்தான் அவரும் சொன்னார் அதாவது ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவைன்னு பார்த்தா உணவு உடை உறைவிடம்னு சொல்லுவோம் அதாவது சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வேணும் போட்டுக்கிறதுக்கு துணி வேணும் நல்லா படுத்து தூங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் இது மூணுதான் மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை இது மூனையும் நாம வந்து எல்லாரும் வேலை பார்த்து உழைச்சிதான் பெறணுமே தவிர உங்களுக்கு இனிமேல் இலவசமாக எல்லாம் எதுவும் கிடைக்காது நான் பொண்ணு ஒரு ஆர்டரை போட்டார் ஐயையோ எப்படி மேமா திடீர்னு எல்லாரும் வேலை பார்க்க சொன்னா எப்படி மேமா பாப்பாங்க ஒண்ணும் இல்லை எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலுதானே என்ன தேந்த இலவசங்களை வாங்கின உடனே எல்லாத்தையும் கிடைக்கிதுன்னு வேலைகளை மறந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால சரி மறுபடியும் தட்டி எழுப்பணும்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு ஆர்டரை போட்டாரு அந்த மகாராஜா அதனால என்ன பண்ணிட்டாரு எல்லாரும் வேலை பார்க்கணும் இப்போ உனக்கு சாப்பாடு வேணுமா நீங்க போய் அந்த விவசாய நிலத்தில் இறங்கி விவசாயம் பண்ணி அதுலருந்து வரக்கூடிய அந்த தானியங்களை கொண்டாந்து அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துரும் அரசாங்கம் அதை சேமிச்சு வச்சு எல்லாருக்கும் உணவுகளை கொடுக்கும் யாராரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கும் யாராரு வேலை பார்க்கலையோ அவளுக்கெல்லாம் சாப்பாடு கிடையாது இந்த படித்தவுகை பெரிய பெரிய ஆஃபீஸர்கள்லாம் போய் வேலை பார்க்க முடியுமா ஆ அதுக்கு அவர் இன்னொரு திட்டத்தை போட்டார் அதாவது இதில் பெரிய வகை சின்ன வகை ஏழை பணக்காரன் இப்படியெல்லாம் யாரும் கிடையாது அது எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்கணும் ஆனால் யாருமே மூணு மாசத்துக்கு மேலே ஒரு வேலையை பார்க்கக்கூடாது அதாவது அடுத்தடுத்து வேற வேற வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு மூணு மாதம் விவசாய நிலத்தில் வேலைவாக்கணும் அடுத்து ஒரு மூணு மாதம் இந்த துணியெல்லாம் நெய்வாக பற்றியா நெசவு அந்த நெசவு தொழிலை போய் பார்க்கணும் அடுத்த ஒரு மூணு மாதம் நீ நல்லா படிச்சிருக்கிறியா போய் ஒரு வாத்தியார் வேலை பார்க்கலாம் அடுத்து ஒரு மூணு மாதம் இந்த மாதிரி ஒவ்வொரு மூணு மாதத்திக்கும் உனக்கு என்னென்ன வேலை தெரியுமா இல்லாத நீ மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் எதுலேயுமே தொடர்ச்சியாக நீங்கள் இருக்கக்கூடாது இப்படி ஒரு அறிவிப்பை தூக்கி திடீர்னு போட்டார் அடையாப்பா ரொம்ப சிரமமா இருக்குமே மாமா பின்ன எல்லாம் உட்காந்து தூங்கி தூங்கி இருந்தாலுக்கெல்லாம் திடீர்னு வேலை பார்க்க வச்சோம்னா கோவம் வராதா எல்லாரும் எந்திரிச்சு போராட ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா ராஜா நீங்கள் பண்ணுறது தப்பு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லி எல்லாம் போராட்டங்கள் அங்கெங்கே நடந்துச்சு ஆனால் இவர் என்ன ஒன்னார் எதையுமே கண்டுக்கல நீ என்ன வேணாலும் போராட்டம் நடத்து நீ வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு சாப்பாடு வேலை இல்லாட்டி உனக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னோடனே எல்லா பேரும் பார்த்தாங்க இப்போ கொஞ்சம் நாள் கத்தி பார்த்துக்கிட்டு சரி வேலை வழியில் பசிக்குதே போய் சாப்பிடணுமே அதனால் போய் எல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்தா எங்கே பார்த்தாலும் எல்லோரும் வேலை பார்க்க ஆரம்பித்த உடனே இந்த நாட்டில் கிடந்த நிலங்களை பூரா சுத்தப்படுத்தி அதில் எல்லாம் பயிர்களை பயிர் பார்த்தா நாடே ரொம்ப செழிப்பமா இருந்துருச்சு எங்க பார்த்தாலும் ஒரே தானியங்களும் பல வகைகளும் காய்கறிகளும் அப்படியே பூத்து குழுங்குச்சு நாடு முழுக்க ராஜாவுக்கு அந்த நாட்டை பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அடையாங்கப்பா நம்ம நாடுதான் எப்படி ஆயிருச்சா இவ்வளவு செல்லோச்செழிப்போட இருக்குன்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படியாவாமா எல்லாரும் இந்த விவசாயத்தை பாத்துக்கிட்டாங்க படிப்பு படிப்பெல்லாம் ஒண்ணு இருக்காது அதெல்லாம் என்ன பண்ணாங்க உண்டு உண்டு அதெல்லாம் இல்லையேன்னு யாரு சொன்னா அதே சொல்லிட்டாரு மூணு மாசத்துக்கு மேல யாரும் ஒரு வேலையை பார்க்கணும்னு அப்ப இந்த வாதியாரிகள் டீச்சரு அவங்க அவங்களும் மூணு மாசம் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் வேலை பார்ப்பாங்க கல்லூரிகள்லாம் வேலை பார்ப்பாங்க அப்போ அந்த வேலையை நடந்துக்கிட்டு இருக்கும் எல்லா இடத்துலையும் எல்லாருமே எல்லா வேலையும் பார்ப்பாங்க அப்படியே அப்போ அந்த பிள்ளைய படிக்கிற உள்ள படிக்கீங்களா அதுகளுக்கும் சொல்லிட்டாரு படிக்கிற உள்ளாம் அரை நேரம்தான் படிக்கணும் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் தான் படிப்பு மத்தியானத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்களும் ஏதாச்சும் வேலையை பார்க்கணும் சின்ன பிள்ளை அவங்கவுங்க வயசுக்கேற்ற மாதிரி அவர்களுக்கு உரிய வேலைகளை நிறைய கைத்தொழில்கள்லாம் இருக்கு பத்தியா அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து இந்த நிறைய ஒரு முயற்சியில என்ன பண்ணாரு இதை வந்து சின்ன வயசுல வேலை பார்த்த உள்ளதா வேலை பார்ப்பேன் அதனால எல்லா பையனும் வேலை வக்கணும்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டு படிக்கிற உள்ள எல்லாம் வந்து படிச்சுக்கங்க அரை நேரம் பண்ணிங்க அரை நேரம் வேலை வைப்பாருங்க அப்படின்ட்டாரு அப்படியே எங்க அப்பா அப்பா எல்லா பையனும் ஏன் தரமான வேலை பார்த்துருப்பாங்க அதையான் கேட்கிறேன் எல்லா போயும் நல்லா வேலை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா யாரும் வேலை பார்த்தா பணம் கிடையாது இப்போ பணம் கொடுத்தோம்னு வச்சுக்க ஐயோ நிறைய வேலை பார்த்தா நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க இல்லை கொஞ்சம் வாங்க பார்த்தா கொஞ்சம் தான் பணம் கிடைக்கும் இதுல வந்து பணமே கிடையாதுங்க வேலை பார்த்தா உனக்கு வேண்டிய பொருளை நீ வாங்கிக்கலாம் அந்த மாதிரி அவங்க ஆர்டர் போட்டதுனால எல்லாரும் நல்லா வேலை பார்த்து செழிப்பமா இருந்துச்சு மக்கள் எல்லாருக்கும் என்னன்னு யாருக்கும் தெரியாம போச்சு எல்லாம் மறந்துட்டாங்க இன்னொன்னு என்னன்னு அங்க வந்து திருட்டு அந்த குற்றங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளே அங்கே கிடையாது ஏன்னா என்னத்த போய் திருடுறது பணம் காசு வச்சுருந்தா போய் திருடலாம் யார்டையுமே பணம் இல்லை அப்புறம் என்னத்தை போய் திருடுறது அதனால் திருட்டே அங்கே இல்லாமல் போச்சு திருட்டு இல்லைன்னா உடனே போலீஸ் ஸ்டேஷனும் கிடையாது ஜட்ஜு நீதிபதி நீதிமன்றம் இந்த மாதிரி குற்றங்களை சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள் எதுவுமே கிடையாது ஏன்னா அங்கே குற்றங்களே இல்லாமல் இருந்துச்சு அந்த நாடு ரொம்ப ஒரு மாதிரி நல்ல ஒரு நல்ல ஒரு நாடாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எங்கேயுமே வந்து மருத்துவமனைகள்லாம் நிறைய மூட ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி இருந்து மருத்துவமனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூட ஆரம்பிச்சிட்டாங்க ஏமா என்னாச்சு மருந்தெல்லாம் இல்லையா இங்க மருந்துக்கே வேலை இல்லாம போச்சுடா ஏன்னா எல்லா போயிலும் வேலை பார்க்க ஆரம்பிச்ச உடனே யாருக்குமே வியாதி இல்லை வேலை பார்க்காம சாப்பிடு சாப்பிட்டு உக்காந்து இருந்தா தானே சுகரு பிரஷரு ஆஸ்துமா கண்ட கழுது எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அதுக்குத்தானே அப்புறம் மாத்திர மருந்துன்னு போட்டுக்கிட்டு இருக்கோம் அது எல்லாரும் வேலை பார்க்க அப்புறம் எங்கிட்டு வியாதி வரும் யாருக்கும் வியாதியும் கிடையாது யாருக்கும் மருந்தும் கிடையாது எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இதெல்லாம் பார்த்த உடனே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு யாரெல்லாம் ராஜாவை வெறுத்தார்களோ அவங்களெல்லாம் ராஜா வந்து ஒரு தெய்வமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே எங்கப்பா பெரிய விஷயத்து இந்த ராஜா பெரியவங்க கற்றுக் கொடுத்துட்டாருன்னு சொல்லி எல்லாரும் அதை ரொம்ப பாராட்டினாங்க அப்புறம் ஒரு நாளாக ஒரு திடீர்னு ஒரு அறிவிப்பை போட்டார் சரி இவ்வளோ நாளாக வந்து எல்லோரும் வேலை பார்த்து எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் இன்னையிலேருந்து மறுபடியும் அந்த பழைய பணத்தை வந்து எல்லாருக்கும் நான் கொடுக்க போகிறேன் இன்னையிலேருந்து பணம் உங்களுக்கு எல்லாருக்கும் வரும் நீங்கள் எல்லோரும் பணத்துக்கு வேலை பார்த்தா போதும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு பார்த்தா மக்கள் எல்லாம் குதிச்சு எழுந்துட்டாங்க ஐயா சாமி இந்த பணத்தை வச்சுதான் நாங்கள்லாம் இவ்வளவு நாளாக எங்கள் புத்தியெல்லாம் பேத வச்சு போய் கெட்டு போய் கிடந்தோம் எங்களை எல்லாம் சரி பண்ணி இப்போத்தையும் மனுஷனாக மாற்றிருக்கிறியே தயவுசெய்து அந்த பணத்தை மட்டும் எங்கள்கிட்ட கொடுத்துடாதையே வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பணமே வேண்டாம் பணமே வேண்டாம்னு எல்லாரும் கத்துனாங்க அப்படியேங்கப்பா அந்த ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு பரவாயில்ல மக்கள்லாம் தெரிஞ்சிட்டான்னு சொல்லி அந்த பணம் இல்லாத ஒரு நாடாக மாற்றி எல்லாரையும் நல்லது ஒரு மனிதர்களாக அந்த நாட்டையே ரொம்ப செல்லு செழிப்போடு அந்த ராஜா அப்படியேங்கப்பா அதை கேட்கறதுக்கே நல்லா இருக்கு நினச்சி பார்த்தாலே இருப்போம் சந்தோஷமா இருக்கு மாமா இப்படியெல்லாம் நடக்குமாம் மாமா என்னமோ நமக்கு ஒரு காலம் வந்துச்சுன்னா அது நடந்துச்சுன்னா நம்ம எல்லாம் சந்தோஷமா இருப்போம் சரி கதை நல்லா இருந்துச்சா சூப்பர் மாமா இப்படியெல்லாம் இருந்தேன் அந்த கற்பனை பார்த்தாலே சந்தோஷமா இருக்குது நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சரி பார்ப்போம் நல்லா இருந்துச்சு மாமா நல்ல கதையாக இருந்துச்சு மாமா சரி போயிட்டு வா இந்த கதையை உன் நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லு சொல்லி நல்லா சந்தோஷமா இருக்க சரி மாமா போயிட்டு வரேன் மாமா நேராச்சும் சரி பாப்பா அது பார்த்துரான் போயிட்டு